பிரபாத்தோற்றவேத்திரை கபாணே ஜான கிருஷ்ணாயிரு நமக்தர் ஆத்மவந்தம் நர்மாணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தை சம பண்றார் இந்த அத்தியாயத்தினுடைய சாரத்தை அழகா உபதேசம் பண்றார் அர்ஜுனன் மூணாவது அத்தியாயத்தில் கேட்ட கேள்வியை இன்னும் மனசில் வைத்து கொண்டு தெளிவாக இந்த ஸ்லோகத்தில் விஷயத்தை சொல்றார் யோக சன்னியஸ்த கர்மானம் கர்மத்தை யோகத்தினால சந்நியாசம் பண்றாங்கிறார் ஞான கர்ம சந்யாசம் இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான விஷயம் யோகத்தினால கர்மாவ சந்நியாசம் பண்ணியவனை அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல யோகம்னு சொன்னா ஞான கர்ம சந்நியாசம் அப்படின்னு அர்த்தம் ஞான சஞ்சின்ன சம்சயம் சந்தேகத்தை ஞானத்தினால அறுத்து விட்டான் அர்ஜுனனுக்கு சந்தேகம் இருந்தது ஞானமா கர்மமா எதை நான் கடைபிடிக்கணும்னு ரெண்டையும் கடைப்பிடிச்சு தான் ஆகணும் கர்மத்தை பண்ணி மனசை பக்குவப்படுத்தி ஞானத்தை அடையணும் நீ ஞானத்தை அடைஞ்சாலும் சரி ஞானத்தை அடையாட்டாலும் சரி கர்மத்தை விடக்கூடாது கர்மத்தை சமூகத்தினுடைய நன்மையை முன்னிட்டு செய்கிறது தான் நல்லது ஆக ஞானியாக இருந்தாலும் நீ கர்மாவை பண்ணணும் அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லி விஷயத்தை விளக்கி சொல்லியிருக்க ஆக ஞான கர்ம சந்யாசத்தை பண்ணி அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் நான் இதுவரைக்கும் நான் உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கேனே இந்த உபதேச ஞானத்தினால் உனக்கு மனசில் இருக்கிற சந்தேகத்தை நீ நன்றாக நீக்கிடணும் ஞான சஞ்சின்ன சம்சயம் சஞ்சின்ன நன்றாக நீக்கிடுறது வெட்டி விடுறது ஞானேன சஞ்சின்ன சம்சயா தம் ஞான சஞ்சின்ன சம்சயம் அதான் ஞானத்தினால சந்தேகத்தை அறுத்தவனை ஞானத்தினால் சந்தேகத்தை அறவே போக்கியவனை ஆத்மவந்தம் ஆத்மவந்தம்னு சொன்னா மனதில் உறுதியாக இருப்பவனை அறிவில் தெளிவா இருக்கான் நெஞ்சில உறுதியோடு இருக்கான் ஓயாத செயலை செய்கிறான் ஆத்மவந்தம் கர்மாணி ந நிபத்னந்தி அவன் செய்யக்கூடிய எந்த செயல்களும் அவனுடைய மனசை பாதிக்காது உறுதியாக இருப்பவனை செயலும் பாதிக்காது அதாவது செயல் புரியிற போதும் அவனுக்கு சிரமம் இருக்காது செயலின் விளைவு வரும் பொழுதும் பலனில் பற்று மனசை பாதிக்காது தனஞ்சய தனஞ்சயாங்கிறது அர்ஜுன பார்த்து கூப்பிடுறார் கர்மாணி ந நிபத்ரந்தி நிதராம் ஒருபொழுதும் நிச்சயன ந நிபத்ரந்தி கர்மங்கள் அவனை தழைக்காது இப்படி சொல்கிறார் ஆக யோகத்தினால் கர்மத்தை சந்நியாசம் பண்ணியவனை ஞானத்தினால் சந்தேகத்தை நீக்கியவனை உறுதியாக இருப்பவனை எந்த கர்மங்களும் ஒருபொழுதும் பந்தப்படுத்தாது நிச்சயமாக பந்தப்படுத்தாது என்பதை தனஞ்சயார் புரிந்துகொள் உபதேசம் பண்ணியிருக்கார்